வணக்கம் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்போது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வேளாண்மை தொடர்பான தேசிய மாநாட்டின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஆர்ஏபிஐ பிரச்சாரம் நடைபெற்ற இடம் புதுடெல்லி இரண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை நல்குவதற்கு இந்தியாவும் மங்கோலியா நாடும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது மூன்று தேசிய ஆண்கள் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற பஜ்ரம் புனியா அறுபத்தி ஐந்து கிலோ இடைப்பிரிவில் பதக்கத்தை வென்றுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிறந்த குழந்தைகளின் மரபணு நோய்களை கையாளுவதற்கான யூ முயற்சி எந்த மத்திய அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு இந்திய பிரின் ஜன ஆரோக்கிய யோஜனாவின் முதலாம் ஆண்டு விழாவை ஆயுஷ்மான் பாரத் தினமாக கொண்டாடிய மாநிலம் எது மூன்று இந்தியாவின் முதல் கார்பரேட் ரயிலான தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் எந்த இரு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்